அவர்களிடத்தில் நபிசல் அல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு உழு செய்ய நீர் எனக்கு அறிவித்து தருவீராக என கூறினார் அப்துல்லாஹின் அவர்கள் ஒரு தட்டையான பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதிலிருந்து தம் கையில் ஊற்றி மூன்று முறை கழுவினார்கள் நுழைத்து பழித்து மூக்கிற்கு அப்பாத்திரத்தில் நுழைத்து தண்ணீர் கோரி மூன்று முறை முகத்தை கழுவினார்கள் பின் தமது இரு கைகளையும் மூட்டு வரை இரண்டு முறை கழுவினார்கள் பின்னர் தமது கையால் தண்ணீர் எடுத்து தமது தலையின் முன்பக்கம் இருந்து பின்பக்கமும் பின்பக்கம் இருந்து முன்பக்கமும் கொண்டு சென்று தலையை தடவினார்கள் பின்பு தமது இரு கால்களையும் கழுவிவிட்டு இப்படித்தான் நபிசல்லாகும் அடங்கி செல்லும் அவர்கள் உளுசிய நான் பார்த்தேன் என கூறினார்கள்